तापत्रय विनाशाय, சச்சிதானோத்திய தாத்தய விநாய तयेते भगवद्रूपं, தயவம் விஷ் आत्मनो व्यतिरेकेण, पश्यंतो வச்சரன்மீ ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுகிறார் நாரத மகரிஷி வசுதேவர்கிட்ட பாகவத தர்மத்தை சொல்கிற போது இந்த விஷயத்தை சொல்கிறார் அந்த ஒன்பது பேர்கள் பரதனை பார்த்தோம் அவன் மோக்ஷம் அடைஞ்சுட்டான் பிறகு எண்பத்தி பேர் பிராமணர்களாக கர்மத்தை பிரவர்த்திக்கும்படி பண்ணிவிட்டார்கள் அப்புறம் ஒன்பது பேர் ஒன்பது தீவுக்கு ராஜாக்களாக இருந்தார்கள் பிறகு ஒன்பது பேர் பெயர்லாம் படித்தோம் அவர்களெல்லாம் மகாஜானிகளாக அவதூதர்களாக யோகிகளாக பூமியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அவர்களை பற்றி சொல்லுகிறார் அவருடைய பேரெல்லாம் பார்த்தோம் அவர்கள் மகிம் வியசரன் இந்த பூமியில் சஞ்சரித்து கொண்டு விசேஷன சரண் வியசரன் நன்றாக இந்த பூமியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் எல்லாரையும் சுத்தமாக்கி கொண்டிருந்தார்கள் தங்களுடைய தவ ஒளியால் அருளொளியால் எல்லோருக்கும் நன்மை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய மனசில் எப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் சதசதாத்மகம் பகவதரூபம் விஸ்வம் ஆத்மனஹா அவ்யத்திரேக்கேன பசியந்தகா ரொம்ப அழகான வார்த்தை இது இந்த சதசதாத்மகம்னா கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த பிரபஞ்சம் கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சம் இல்லை காரண காரியாத்மகமான இந்த பிரபஞ்சம் சதசதாத்மகமான இந்த பிரபஞ்சம் பகவானுடைய ரூபமாக இருக்கிறது விஸ்வம் பகவத் ரூபம் பகவத் ரூபம் இதம் விஸ்வம் இந்த விஸ்வத்தை பகவானுடைய ரூபம் தனக்கு அந்நியமாகவும் இல்லைன்னு புரிந்து கொண்டார்கள் ஆத்மனா அவ்யத்திரேகேன பசியந்தகா இந்த பிரபஞ்சமாகவே பகவான் இருக்கார் அந்த பகவான் வந்து நமக்கு வேற இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிந்த அறிவோடு அந்த ஒன்பது பேர்கள் தே தே அந்த இந்த அப்படிங்கிறார் நான் முதல்ல சொன்னேன் ஸ்லோகத்தில் அந்த ஒன்பது பேர்கள் அதாவது இந்த ஒன்பது பேர்கள் இந்த ஸ்லோகத்தில் கண்டின்யூ பண்ணுறார் அதனுடைய தொடர்ச்சியை சொல்கிறார் ஆக அந்த ஒன்பது மகா யோகிகளும் பிரபஞ்சத்தை பகவானாக பார்த்து கொண்டு தங்களையும் அந்த பகவானுக்கு வேறாக இல்லாதவர்களாக பார்த்து கொண்டு ஆக ஜீவபிரம்ம ஐக்கிய பரர்களாக அத்வைத ஜான பரர்களாக இந்த பூமியில் அவர்கள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாரத மகர்ஷி வசுதேவரிடத்துல சொல்றதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் ஆத்மனோதிரேகேண பசியந்தோவ்யம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி